प्रपन्न पारिजाताय कृष्णाय जगत ிாத்தய தோத்தேத்தைக்காணையாத்தமே நம திரிணமே भगवान श्री कृष्णर ஞான விஜானத்தை உபதேசம் பண்ணுவதாக பிரதிஜை பண்ணி கொண்டு அபராப்ரகிருதி பராப்ரகிருதி ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சத்துக்கு காரணம் இந்த அபராப்ரகிருதி தான் பஞ்சபூதங்களாகவும் அதாவது சூக்ம பஞ்சபூதங்களாகவும் பிறகு ஸ்தூல பஞ்சபூதங்களாகவும் பல்வேறு விதமான நாமரூபங்களாகவும் கர்மங்களாகவும் காட்சி அளிக்கிறது அப்படி சொன்னார் பராப்ரகிருதி வந்து இதுக்கெல்லாம் ஜீவனாக ஆதாரமாக இருக்கிறது என்றும் அதை தியானம் பண்ணுறதுக்கு சில உபாயங்களை நாலு ஸ்லோகங்களில் உபதேசம் பண்ணி எதெல்லாம் சாத்விகமான ராஜசமான தாமசமான வஸ்துக்கள் இருக்கோ அது எல்லாமே பராப்ரகிருதி அபராப்ரகிருதி இணைந்த என்னிடத்துலேருந்து தான் உற்பத்தியாகி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அவைகள் என்னிடத்தில் இருக்கின்றன ஆனால் அவைகள் நான் அல்ல இப்படி ஒரு சூக்ஷ்மமான விஷயத்தை சொன்னார் கயிற்றில் பாம்பு கற்பிக்கப்பட்டிருக்கிறது பாம்பு என்பது கயிறை சார்ந்திருக்கிறது நகை என்பது தங்கத்தை சார்ந்திருக்கிறது ஆனால் தங்கம் நகை அல்ல கயிறு பாம்பு அல்ல என்பதை போல இந்த திருஷ்டாந்தத்தை புரிஞ்சுக்கணும் ஒன்றான இறைவனை சார்ந்துதான் வேற்றுமை வடிவங்களான உலகங்கள் இயங்கி கொண்டிருக்கின்றன ஆனால் ஒன்றான இறைவன் மட்டுமே இருக்கிறார் வேற்றுமை வடிவங்களெல்லாம் மாறுகின்ற நிலையற்ற மாய தோற்றம் அப்படிங்கிறது தான் சாஸ்திரோபதேசம் அதுதான் விஜானம் இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்லுகிறார் இதை இன்னும் விளக்கிக் போகப் போகிறார் ஏபிஹி த்ரிபிகி குணமயைஹி பாவைகி இதம் சர்வம் ஜகத்து மோஹிதம் சத்து ஏபியா பரம் அவ்யயம் மாம் ந அபிஜானாதி கொஞ்சம் பெருசுதான் விளக்கி சொல்கிறேன் ஏபிஹி திரிபிர்குணமயர் பாவைஹி இந்த அபரா பிரகிருதியில் மூணு குணம் இருக்குது சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு அது நம்மால் அனுபவிக்கப்படுறது இதை பற்றி பகவான் பதினாலாவது அத்தியாயத்தில் விரிவாக சொல்ல போகிறார் இந்த சத்துவகுணங்கிறது அமைதி சாந்தம் அறிவு தெளிவு எல்லாத்தையும் காட்டக்கூடிய ஒரு குணம் இதை அனுமானந்தான் பண்ணணும் அதே மாதிரி படபடப்பு பரபரப்பு டென்ஷன் செயல் ஒரு உற்சாகம் இதெல்லாம் இருக்கிற போது ரஜோகுணம் நம்மக்கிட்ட மேலோங்கிருக்குன்னு புரிஞ்சுக்கணும் அப்புறம் எப்போ பார்த்தாலும் சோம்பேறித்தனம் கவனக்குறைவு லேஸ்னஸ் இதெல்லாம் இருக்கிற போது நம்மக்கிட்ட தமோ குணம் ஓங்கி இருக்குதுன்னு தெரியணும் இதெல்லாம் நாம முயற்சியினால் வெற்றி கொள்ளணும் தமோகுணத்தை ரஜோகுணத்தினாலையும் ரஜோகுணத்தை சத்துவகுணத்தினாலையும் சத்வகுணத்திலேருந்து ஞானத்தையும் நாம் பெற்றாகணும் ஆக பகவான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா இதம் சர்வம் ஜெகத்து இந்த உலகம் அனைத்தும் இந்த மூன்று குணங்களுடைய தன்மைகளால் மயக்கம் இருக்கின்றன மோகிதம் சத்து இந்த சத்துங்கிறது சேர்த்துக்கிறோம் மயங்கி போயிருக்கின்றன இந்த சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் மாறி மாறி நமக்கு வந்து கொண்டிருக்கு அந்த 14 அத்தியாயத்தை படித்தா தான் இது தெளிவாக புரியும் ஆக ரொம்ப மயங்கி போயிருக்கின்றார்கள் எல்லோரும் ஏப்யா பரம் இவைகளுக்கு அப்பாற்பட்ட மேலான அவ்வியம் மாறாத அப்படின்னா இது கீழான தெரிகிறது மாறக்கூடியது இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையெல்லாம் இவைகளுக்கு மேலான உயர்ந்த சிறந்த மாறாத அவ்யயம்னா மாறாதன்னு அர்த்தம் மாம் என்னை ந அபிஜானாதி இந்த ஈஸ்வர தத்துவத்தை இறைவன் எனக்கு அந்நியமாக இல்லை நானே அந்த இறைவன் அந்த பராப்ரகிருதிங்கிறது இருக்கு என்னுடைய உடல் மனசு புத்தி அப்படிங்கிற போது எங்கிட்டையும் அந்த பராப்பிரகிருதி அம்சமும் அபராப்ரகிருதி அம்சமும் இருக்குது கான்சியஸ்னஸ் அம்சந்தான் பராப்ரகிருதி பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் சென்ஸ் ஆர்கன்ஸ் இதெல்லாம் வந்து அபராப்ரகிருதி ஆக உலகத்திலையும் வந்து சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அபராப்ரகிருதி பிரபஞ்சத்துலேயும் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் கான்ஷியஸ்னஸ் தான் ஆகையினால் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த தூய உணர்வாகிய பியூர் கான்ஷியஸ்னஸ் சுத்த சைத்தன்யம் பராப்ரகிருத்தியை யாரும் கவனிக்கிறதில்லை அடிப்படையை யாரும் கவனிக்கிறதில்லை அந்த அடிப்படை இறைவனுக்கும் எனக்கு அந்நியமானதில்லை நானே அந்த பராப்பிரகிருத்தியாக இருக்கிறேன்னு ஒரு ஒருத்தரும் அதை தெரிந்து கொள்வதில்லை இறைவனை வழிபட்டு இறைவனுடைய அருளால் இறைவனே நான் என்பதை உணர்வது வாழ்க்கையினுடைய நோக்கம் இன்னொரு கோணத்தில் சொன்னால் இறைவனால் நிறைய பேருக்கு ஏதோ புரியாது இன்பமே வடிவான இறைவனை சார்ந்திருந்து இன்பத்தை அனுபவித்து நானும் இன்ப வடிவமே என்பதை உணர்ந்து நம்ம எல்லாரும் துன்பமில்லாத இன்பத்தை தானே விரும்புகிறோம் துன்பமில்லாத இன்பம் வேறு எங்கேயும் இல்லை நம்முடைய யதார்த்த ஸ்வரூபந்தான் அதுக்குத்தான் நாம் தூங்க போகிறோம் தூங்குற போது துன்பமே இல்லாத இன்பமாக நாம் இருக்கோம் அதை கொஞ்சம் விழிப்பு ஆராய்ச்சி பண்ணினா இந்த விழிப்பும் கனவும் வந்து போகிற சமாச்சாரம் உறக்கமும் வந்து போகிறது இந்த உறக்கமும் நிலையற்றது விழிப்பும் நிலையற்றது கனவும் நிலையற்றது இவை மூன்றினையும் அனுபவிக்கின்ற சாட்சியாக இருக்கின்ற நான் மாறாதவன் நிலையானவன் அப்படிங்கிறத உணர்ந்தா இறைவனே நான் என்பதை உணர்ந்ததாக ஆகிறது இதுதான் சாஸ்திரோபதேசம் ஆனால் நமக்கு இது ஆழமா புரியாததுனால இன்னும் கொஞ்சம் துவைத்த பக்திமயமா சில விஷயங்களை பகவான் சொல்ல போறார் இதற்கு மேலாக சிறந்ததாக மாறாமல் இருக்கின்ற என்னை எவர்களும் அறிகிறார்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சம்சார காரணம் அஜானம்ங்கிற ஆக இறைவனே நம் வடிவமாக இருக்கிறார் என்ற உண்மையை அறியாததினால்தான் ஆனந்தமே நம் வடிவம் என்பதை அறியாததினால்தான் ஆனந்தத்தை பொன்னிலும் பொருளிலும் போகத்திலும் எங்கெல்லாமோ தேடுகிறோம் தன்னுணர்வை வைத்து கொண்டு வரையறைக்குட்பட்ட தன்னுணர்வை உண்மை என்று நம்பி அந்த தன்னுணர்வு விரும்புகின்ற பொன் பொருள் போகம் இவற்றை உண்மை என்று நம்பி மயங்கி போயிருக்கிறோம் என்பதை இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது அதாவது சம்சார காரணம் வாழ்க்கையில் நாம் அடைகின்ற துன்பத்துக்கெல்லாம் காரணம் நம்மை பற்றிய உண்மையை அறியாமை இந்த படைப்பை பற்றிய உண்மையை அறியாமை நம்மை பற்றிய உண்மையை அறிந்தாலே படைப்பை பற்றிய உண்மையை உணர்ந்து கொள்வோம் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய மறைமுகமான உபதேசம் இந்த ஸ்லோகத்தை நாம் திரும்ப திரும்ப படிப்போம்